அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை அன்பர்களே இல்லறவியலிலே இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிக்கத் தொடங்கியிருக்கிறோம் இந்த முதல் குரட்பாவுக்கே நீண்டதொரு பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதன் வாயிலாக குடும்ப அமைப்பு தர்மங்கள் இவற்றை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் மேற்கொண்டு வருகிறோம் இந்த குரலிலேயே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுகிறவன் அறத்தை கடைபிடிக்கின்ற மூன்று பேருக்கும் துணையாக நிற்கின்றவன் அறத்தை கடைபிடிக்கின்ற மாணவன் அற வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற அறவாழ்க்கையை பற்றிய அறிவை கற்றுக்கொண்டிருக்கிற மாணவன் பிறகு இல்லற வாழ்க்கையை ஓரளவு வாழ்ந்து நிறைவு செய்து தவ வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற வானப்பிரஸ்தர்கள் அதிலும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற பெரியோர்கள் இதை நேட்டார் பெருமையிலேயே ஓரளவு சொல்லி இருக்கிறார் இனி பின்னால் துறவரையலிலும் சொல்லப் போகிறார் துறவினுடைய பெருமையை பற்றியும் சொல்ல போகிறார் இவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக ஆதாரமாக இருக்கின்றான் இல்வாழ்பவன் தவங்கிற அதிகாரத்தில் ஒரு கருத்து சொல்லுவார் இப்படி துறந்தவர்களுக்காக வேண்டிய சில பேர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் போல அப்படிங்கிற எல்லோருமே வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே கடமைகளிலிருந்து விலகி அமைதியாக வேண்டும் என்பது வள்ளுவருடைய உபதேசம் நம்முடைய பாரத நாட்டினுடைய உயர்ந்த நூல்கள் எல்லாம் அவ்வாறு தான் உபதேசிக்கின்றன துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர் தவம் இருநூத்தி அறுபத்தி அதாவது இருபத்தி ஏழாவது அதிகாரம் துறவறவை அல்ல இருக்கு ஆக துறந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டி இல்லறத்தார்கள் தவ வாழ்க்கைக்கு இன்னும் வராமல் இருக்கிறார்கள் போல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அங்கே ஆக இதிலிருந்து அறங்களை தாங்குபவன் பிறருடைய அறங்களை தாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த அறமாக குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல ஆகவே குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றவன் அதாவது இல்லறத்தான் அறத்தை கடைபிடிக்கின்ற மூவருக்கும் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் துறவி இன்னும் இதில் பண்ண முடியாமல் அவர் வ கஷ்டப்படுகின்ற இல்லறத்தாரர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கும் அவர்களுடைய தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு துணை இருக்க வேண்டும் அடுத்த குரல் அதைத்தான் சொல்லப்போகிறது இருந்தாலும் இதை பற்றி நாம் நன்றாக சிந்திப்போம் அவர்களுக்கு உணவு தருவது உடை தருவது இருப்பிடம் தருவது ஆகியவற்றையெல்லாம் இல்லறத்தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அதாவது பண்புன்னா பெரியோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து அதை பின்பற்றி வாழ வேண்டும் அதுக்குத்தான் பண்புடைமைன்னு பேர் பொருட்பால பண்புடைமை என்றே ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் நமக்கு அறுவடை செய்திருக்கிறார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது பெரியோர்களுடைய வாழ்வை கண்டு வாழ்க்கை நெறிகளை அறிந்து அவற்றை கடைப்பிடிப்பதே ஆகும் இதுவே அறத்திற்கு முதல் பிரமாணமாகும் அதாவது பெரியவங்க எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்து அதைப்படி நாம் கடைப்பிடிக்கிறது ஆனால் அந்த பெரியோர்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய சிக்கல்கள் தோன்றின அதனை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது நமக்கு முழுவதுமாக இப்பொழுது தெரியவதில்லை ஏன்னா வாழ்க்கை முறை மாறியிருக்கிறது தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை துணையாக வேண்டுவோம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநெல்லும்